तापत्रय சச்சிதானந்த விோத்தியேத்தாபயா வய நுமிய மகாஸ்ட் குஷலோ நர்ப்பேட் பதும் இந்த ஆறு கால்களை உடைய வண்டை போல அப்படிங்கிற உதாரணத்தை மறுபடியும் சொல்கிறார் இதற்கு முந்தைய ஸ்லோகம் அதாவது ஒன்பதாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக யாரையும் கிரகஸ்தர்கள் எல்லாம் ஹிம்சை பண்ணாமல் சரீரம் வாழ்கிற வரைக்கும் சரீரத்துக்கு எது தேவையோ அதை மாத்திரம் எடுத்துக்கணும் வண்டு மாதிரி அப்படின்னார் எந்த புஷ்பத்துக்கும் சிரமம் கொடுக்காமல் வண்டு எப்படி எடுத்துக்கிறதோ ஆகாரத்தை அது மாதிரி அப்படின்னார் இங்கே என்ன சொல்கிறார் ஷட்பதா ஷட்பதான்னால் வண்டு அருபதம் அப்படிம்பார் அருபதம் முரல்வனை அப்படின்னு மாணிக்க வாச்சகருடைய பார்க்கலாம் ஷட்பதா ஆறு கால்களை உடையதுன்னு அர்த்தம் ஷட்பதின்னு ஒரு ஸ்தோத்திரம் கூட கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அது மாதிரி புஷ்பேபியா இவ புஷ்பம் எல்லாம் பெரிய புஷ்பமாக இருக்கலாம் சின்ன புஷ்பமாக இருக்கலாம் எந்த புஷ்பத்தில் இருந்தாலும் சரி சிரமம் இல்லாமல் தேனை எடுக்கும் ஒரே புஷ்பத்தில் இருக்காது பல புஷ்பங்கள்லேருந்து எடுக்கும் அது மாதிரி ஷட்பதாக புஷ்பேபியகா இவை புஷ்பேபியகா ஷட்பதகா இவை அப்படின்னு போட்டுக்கலாம் புஷ்பங்களிலிருந்து வண்டானது எப்படி தேனை எடுக்கிறதோ அதைப்போல் குஷல நராக குஷலா நரான்னா அர்த்தம் நல்ல புத்தி சாமர்த்தியம் உள்ள மனிதன் அணுபியா அணுபியன்னா ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் சாஸ்திரம் அணுபியா சாஸ்திரேபிய ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய சாஸ்திரங்களாக இருந்தாலும் சரி சாஸ்திர புஸ்தகங்கள் மகத்தியா ஷாஸ்திரேபிய அதாவது சின்னதாக இப்போ படிக்கிறோம் சின்ன சின்ன புஸ்தகங்களாக படிக்கிறோம் முதல்ல பால பாடம் எல்லாம் படிக்கிறோம் அப்புறம் போக போக பெரிசாகவும் படிக்கிறோம் இல்லையா அது மாதிரி சிரிஷா சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் சாஸ்திரேபியாக அணுப்பியா சாஸ்திரேப்பியா மகத்தியாக சாஸ்திரேப்பியா ஸ்மால் டெக்ஸ்ட் அப்புறம் வந்து பிக் டெக்ஸ்ட்டு ஆர் அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எல்லா டெக்ஸ்டிலிருந்தும் சாரம் ஆதத்தியா சாரத்தை மாத்திரம் எடுத்துக்கணும் அதனால் நிறைய விஸ்தாரமாக சிந்தனை பண்ணினாலும் அதனுடைய எசன்ஸை ஞாபகம் வச்சுக்கணும் விஸ்தாரமாக சிந்தனை பண்ணுறது எதுக்காகனா அதில் இருக்கிற சந்தேகங்கள்லாம் இல்லாமல் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆக ஒரே விஷயமாக இருந்தால் கூட அது நிறைய நமக்கு சந்தேகங்கள்லாம் வரும் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கும் அதனால்தான் விஸ்தாரமாக புத்தகங்கள்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் அந்த சாரத்தை கிரகிக்கிறதுக்கு அவ்வளவு தூரம் ஆழமாக சிந்திக்கிறோம் ஆ சாரத்தை கிரகிக்கணும் படிக்கிறதுக்கு சாஸ்திரம் நிறைய இருக்குது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்துக்கு முடிவே இல்லை ஆனால் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை காலம் மிக குறைவு அதுலேயும் படிக்கிறதுக்குன்னு மனசை செலுத்தி பொறுமையாக படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது அதுவும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசை ஒருமுகப்படுத்தி படிக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு முடியாத விஷயம் அப்புறம் வந்து கால அதனால் நமக்கு அப்படியே படிக்கணும்னு ஆசைப்பட்டு உட்கார்ந்தா கூட என்னெல்லாமோ இடைஞ்சல்கள்லாம் வரும் உடம்புலேருந்து வரும் சூழ்நிலையிலேருந்து வரும் இயற்கையினால் வரும் அத்தனையும் மீறி நம்ம படிக்கணும் அதனால் எத் சாரபூதம் தது எப்படி அன்னபக்ஷி வந்து ஒரு இன்னொரு உதாரணத்தில் சொல்லியிருக்கு எப்படி அன்னபக்ஷி தேவலோக ஜலத்தையும் பாலையும் கலந்து வச்சா ஜலத்தை பிரித்து தனியாக பாலை மாத்திரம் சாப்பிட்றதோ அது மாதிரி நாம் என்ன பண்ணணும்னா சாஸ்திரங்களுடைய சாரத்தை கிரகிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிற வழக்கம் அனந்த சாஸ்திரம் பகுவேதித்தவியம் அல்பஷ்ட காலோ பகவச்ச விக்னாக எத் சாரபூதம் தது உபாசித்தவியம் சாரமோ அதை கிரகிச்சுக்கணும் ஹம்சோய சா க்ஷீரம் இவாம்பு மிஸ்ரம் அப்படின்னு சொல்கிற வழக்கம் அது மாதிரி இங்கேயும் அதை சொல்கிறார் வண்டு மாதிரி என்ன பண்ணணும்னா பெரிய பெரிய பூவாக இருந்தாலும் சின்ன பூவாக இருந்தாலும் அதில் இருக்கிற தேனை மாத்திரம்தான் அது கிரகிக்கும் அது மாதிரி மனுஷன் நல்ல புத்திசாலியான மனுஷனை என்ன பண்ணணும்னா எல்லா சாஸ்திரத்தோட எசன்ஸ் என்ன சாரம் என்ன மைய என்ன உட்கிடக்க என்ன பொருள் என்ன தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உபதேசம் பண்ணுறார் அவதூத பிராமண குரு யது மகாராஜாவுக்கு இனி அடுத்தது தேனி பூச்சியை சொல்ல போகிறார் அதை சொல்ல ஒரு திருஷ்டாந்தமாக தேனீட்டு இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கப் போகிறார் அதை நம்ம பிறகு பார்க்கலாம் இந்தளவில் இந்த ஸ்லோகார்த்தத்தை பூர்த்தி பண்ணுறேன் அணுபிய மகத்பிய சாஸ்திரேபிய குஷலோ நர சர்வத்தார மாதத்தியாத் புஷ்பேபிய